நீங்களும் கூறுங்கள் கூறும் ஒத்து அமைகிறதோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இதை அபு ஹரேரார் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லாஹூ அலஹிசல்ல அவர்கள் ஆமீன் என்று கூறுபவர்களாக இருந்தார்கள் என இபுன் ஷிஹாப் குறிப்பிடுகிறார்